வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமேலும் ராஜ்கிரா பைத்தமாவு லட்டு செய்ய தேவையான பொருட்கள் ராஜ்கிரா 1 கப் பைத்தம்பருப்பு அரை கப் வெள்ளம் ஒன்றை கப் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு செய்முறை ராஜ்கிரான்றது ஒண்ணும் இல்லை ராஜ்கிரா வந்து முளைக்கீரையோட விதை இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இல்லை ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும் ஹிந்தியில ராஜ்கிரான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அமரந்தா சொல்லுவாங்க நார்த்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்கிராலேயே வந்து அல்வா சப்பாத்தி பூரி அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க இது வந்து விரோத வேற எதுவுமே கலக்காம இந்த ராஜ்கிராலேயே செஞ்சு சாப்பிடுவாங்க அவ்வளவு சத்துக்கள் இதுல இருக்கு நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பார்த்து வச்சு ட்ரை பேன் வச்சு இந்த ராஜ்கீராவை வறுத்த எடுத்துப்போம் வறுத்தி எடுத்துட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிப்போம் மறுபடியும் அந்த ட்ரை பேன்லையே இந்த பைத்தம் பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதையும் வறுத்தி எடுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருவோம் அப்புறம் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த வெள்ளத்தை போட்டுருவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் அதை வடிகட்டி மண்ணெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு மறுபடியும் அந்த பாத்திரத்தில் வெள்ளத்தை கரைசலை போட்டு நல்லா அதை வந்து பாகாக்கி வைப்போம் நல்லா திக்காக பாக காசிக்கலாம் அது பாகு காசி எடுத்து இறக்கி வச்சுருவோம் இந்த ஸ்டவ் துவச்சிட்டு வானல் வச்சுருவோம் மணல் காஞ்சதும் நெய் ஊற்றிடுவோம் நெய் உருகினதும் முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சிடலாம் அதை வறுத்து எடுத்துட்டு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் அந்த நெய்லேயே இந்த ஏற்கனவே பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா ராஜ்கிரா மாவு இந்த பைத்த மாவு அது ரெண்டையும் அந்த நெய் வறுக்கிற வானலில் கொட்டி கலருவோம் ஏற்கனவே வறுத்தது தான் அதனால் ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை நாங்கள் கொட்டி நெய்யில் கலருவோம் சும்மா கலந்து விடுவோம் கலந்துட்டு அதில் பாதாம் பவுடர் எடுத்துருக்கோம் இல்லையா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது அது கலந்துட்டு இந்த முந்திரி திராட்சையை போட்டு கலந்துருவோம் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெள்ளை கரைசில எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது கையில நெய் தடவிக்கிட்டு உருண்டு உருண்டையா புடிச்சி எடுத்து வச்சோன்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ராஜ்கிரா பைத்தமாவு லட்டு தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்